ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வால் டிஸ்னியின் டொனால்ட் டக் காமிக்ஸ் புத்தகம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடமேற்கு சீனாவில் ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பை சீன குடியரசு அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பூமிபோன் அடுல்யா தாய்லாந்தின் அரசராக முடிசூடினார் நவீன உலகில் அதிக காலம் அரசராக பதவி வகித்தவர் இவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐ ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ராணி எலிசபெத் அவர்கள் லண்டன் கேட்விச் விமான நிலையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யூஎஸ்எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் எனும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி கப்பல் முதன் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போர்ச்சுக்கல் மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய நாடுகள் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டன்கானிஸ்தானில் நிகழ்த்தப்பட்ட விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜார்ஜ் ஸ்டீபன்சன் நீராவி என்றை கண்டுபிடித்த இங்கிலாந்து பொறியாளர் மற்றும் கட்டுமான பொறியாளர்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 ஜான்பெர்ஜன் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு வில்லியம் கேரி பைபிளை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தவர் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே